வணக்கம் நவம்பர் பத்து இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் இரண்டு வார இடைவேளைக்கு பிறகு பொது அறிவுக்கு வியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா அக்டோபர் 31 ஒன்று அன்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் ஒரு பகுதியாக கோவை நகரில் உள்ள ஒரு மைதானத்தில் ஒய்வை வசதியுடன் கூடிய செயற்கை மரம் அமைக்கப்பட்டுள்ளது இரண்டு உலகிலேயே மிக உயரமான சிலையாக சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் சிலையை குஜராத் மாநிலத்தில் உள்ள பதோதரா நகரில் மூவாயிரம் கோடி செலவில் திறக்கப்பட்டுள்ளது மூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான மகளிர் தொழில் முனைவோர் மாநாடு புதுடெல்லியில் நடைபெற்றது நான்கு ஜகாதா ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவருக்கான குண்டெறிதல் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற தருண் அய்யாசாமி என்பவர் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இந்தியாவில் எந்த மாநிலத்தில் சமீபத்தில் அதாவது இரண்டாயிரத்தி பதினெட்டில் பாரம்பரிய மீட்பு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இரண்டு எந்த மாநிலத்தில் தனது தலைநகரை அடல் நகர் என பெயர் மாற்றம் செய்ய விரும்புகிறது மூன்று பிரெஞ்சு கயானா எந்த பகுதியில் உள்ளது நான்கு உலகின் முதலாவது சங்கிலி பத்திர தொடர் அதாவது உலகில் முதலாவது சங்கிலி தொடர் பத்திரத்தை எந்த நிறுவனம் அறிமுகப்படுத்தி உள்ளது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி